ஜதின்முகிரி தோங்கைக்கே அைத்தப்பகணம் நாப்போக்க निश्चल निश्चरचि प्रयत्नता, प्रयत्नता गौड़पादाचार्य ज्ञानफलत का सधिअ्या मनोनिग्रह मनो निग्रह इन्नूर वर्त उपयोग சமாதி அபியாசா இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தப்பு இல்லை ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு யோகசாஸ்திரத்தில் சொல்கிற சமாதிக்கும் சமா யோகசாஸ்திரத்தில் சொல்கிற சமாதியினுடைய தாற்பயம் வேறு வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிற சமாதியினுடைய தாற்பரியம் வேறு ष्ठा वेदा शास्त्र समाधि अभ्यास योग शास्त्र मोक्ष सभ्यासमु इेदम इम् संदेहमेकूड़ा यू दूर समाधि अभ्यास पड़ रोम दूरत नम्बर मोक्ष स्थिर நான் இதெல்லாம் இப்போ அந்த சாஸ்திரத்தை பற்றிலாம் நம்ம விசாரம் பண்ணலை அது தனி டாபிக் ஆகையினால இந்த யோகசாஸ்திரத்தினுடைய சமாதிக்கும் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிற சமாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இது என்னன்னா நமக்கு வந்து இந்த ஞான பலம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜீவன் முக்தி சித்தியர்த்தம் ஜீவன் முக்தி சத்தியமாக மித்தியா விடமாட்டோம் இடையிடல கேட்டுட்டே இருப்போம் ஜீவன் முக்தி மித்யாதான் மித்யா ஜீவன் நமக்கு தேவைப்படுறது ஏன்னா இந்த மித்யா சம்சாரி மனத்துக்கு மித்யா ஜீவன் முக்தி தேவை இந்த அபியாசத்தை நாம் சொல்கிறோம் ஆத்மாவுக்கு பிரம்மனுக்கு சமாதியும் தேவையில்லை ஜீவன் ஆனா அந்த ஸ்வரூபத்துல வந்து இந்த மனசு இருக்க இந்த மனசுக்கு அது வியாபகிக்க திருஷ்டியில அது அவசியமா இருக்கு அதுக்காகத்தான் நம்ம அதை வேண்டுகிறோம் ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதை சத்தியம்னு நினைக்காததுனால நம்ம அவத்தி கவலைப்படாம பண்ணலாம் இல்லாட்டி எனக்கு இன்னும் வல்ல ஏ வல்லே இப்படி இருக்கே அப்படி இருக்கே துக்கப்பட்டுட்டே இருக்கும் துக்கப்பட்டுட்டே பண்ணுவோம் துக்கப்படாம கொயட்டா அதனால்தான் அவர் சொன்னார் என்ன சொன்னார் இந்த எப்படி இந்த பறவைக்கு விவசாயம் இருந்ததோ அந்த பக்ஷிக்கு விவசாயம் என்னென்ன உறுதி உறுதி இருந்ததோ அதைப்போல் நம்ம கவலைப்படாமல் பண்ணிக்கிண்டே இருக்கணும் அதை பற்றி நாம் ரொம்ப ஒரி பண்ணப்படாது எங்கே பார்த்தோம் உத்ஷேக உதகையர் பார்த்தோம் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை டாம மனசை சரி பண்ணணும் அந்த வார்த்தையை மறக்கக்கூடாது அபரிக்கேதா கவலப்படாமல் பண்ணணும் நான் நினைக்கிறேன் பதஞ்சலி இது சொல்லுவார் எனக்கு தோன்றுது ஏன்னா யம நியமத்தில் முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா சந்தோஷ சந்தோஷ தப சுவாத்தியாத ஈஸ்வர பிரணிதானி சந்தோஷங்கிறது வந்து எதை நம்ம வாழ்க்கையில அடைஞ்சிருக்கோமோ அதுல சந்தோஷப்படணும் ஒரு அர்த்தம் அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம் என்னது மறந்து போயிருக்கும் யோக சாஸ்திரத்துல பகிரங்க சாதனம் என்ன அந்தரங்க சாதனம் என்ன யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் அஞ்சு வரைக்கும் பகிரங்க சாதனானி அஷ்டாங்க யோக பகிரங்க சாதனானி தியானத்து அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற அவாந்தர பேதம் ஆனால் அந்தரங்க சாதனம் என்ன தாரணா தியானம் சமாதி இதில் கூட சமாதி வந்து பலன்தான் தாரணா தியானத்தில் தான் பிரயத்தனம் இருக்குது தாரணா தியானம் தாரணா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா கேமராவை அதுக்கு பேர் தாரணா மனசை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்புறம் வந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கு தியானம் அது பிரயத்தனத்தோடு இருந்தால் தியானம் பிரயத்தனம் முடிஞ்சதுன்னா சமாதி அதில் வேற கொஞ்சம் ஒரு லெவல் வேற சவிகல்பமாதி நிர்விகல்பமாதி அப்புறம் அதில் வேற இருக்குது சபீஜ சமாதி நிர்பீஜ சமாதி தர்ம மேக சமாதி அப்படிலாம் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது இது பதஞ்சலி யோகசாஸ்திரத்தில் இருக்கு நான் தர்ம மேக சமாதியெல்லாம் பற்றி இப்போ நமக்கு பேச்சில் என்னவோ சம்பிர சமாதி அசம்பிர சமாதி இந்த மாதிரி நிறைய சொற்கள் எல்லாம் இருக்கு அந்த சொற்களுக்கெல்லாம் மீனிங் பார்க்கணும்னா அது யோகசாஸ்திரத்தில் பார்க்கணும் நமக்கு அதில எல்லாம் தாத்பரியம் இல்லை இவர் இங்கே சம்பிராத சமாதியை பற்றியோ அசம்பிரஜாத சவிகல்பத்தை பத்தியோ நிர்விகல்பத்தை பத்தியோ சபீஜத்தை பத்தியோ நிர்வீஜத்தை பத்தியோ எல்லா ஒன்றுதான் அந்தந்த பொறுத்தது அதெல்லாம் அவர் அப்படி சொல்லி வச்சிருக்கார் நமக்கு என்ன தேவைன்னா உத்சிரமப்படாம பொறுமைய பண்ணனும் விக்ஷேபத்துக்கு உபாயம் சொன்னார் விக்ஷேப நிவர்த்திக்கு உபாயம் என்ன வைராக்கியம் அபியாசம் லயத்துக்கு உபாயம் என்ன சம்போதனம் சம்போதனம் லயம் சம்போதையே சித்தம் சம்போதனம்னா என்ன அர்த்தம் அதை சொல்லி சொல்லி அடிக்கடி அதுக்கு இந்த விஷயத்தை சொல்லி ஞாபகம் ஊட்டிகின்றே இருக்கணும் அளவாக சாப்பிடணும் ரொம்ப ஓவராக உழைக்கப்படாது உழைக்காமல் இருக்க வேண்டாம் ஸ்ரமம் கொடுக்கப்படாது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அதிகமாக சாப்பிடக்கூடாது ஜீரணம் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் தியானம் பண்ணக்கூடாது தூக்கத்தை அளவாக கொடுத்துடணும் தூக்கம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்துடணும் நித்ராசேஷத்துவம் வச்சுக்கப்படாது அஜீர்ணம் இருக்கக்கூடாது அப்புறம் பகு அசனம் இருக்கக்கூடாது அடுத்தது என்ன ஸ்ரமம் இருக்கக்கூடாது ஸ்ரமஹா என்ன அர்த்தம் ஷரீரஸ்ரமம் இருக்கக்கூடாது நம்ம அதை வந்து நான் அங்கே சொல்லலை இப்பஞாபகப்படுத்துகிறேன் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன யுக்த சேஷ்டா சொன்னார் இல்லையா கிருஷ்ணர் யுக்த சேஷ்டையை பண்ணணும் யுக்தாஹாரனா இருக்கணும் யுக்த நித்ரையுடையவனா இருக்கணும் அந்த யுக்துக்துக்தான் அந்த யுக்தத்துவத்தினால லயத்தை ஜெயிக்கணும் அது நான் இப்போ விளக்கம் சொல்றேன் அப்போ சொல்லலை அந்த யுக்தத்துவத்தினால லயத்தை விஜயம் பண்ணணும் அப்புறம் சக்கஷாயம் இந்த கஷாயம் இருக்கும்போது என்னென்னா பொறுமையாக நம்ம பாட்டுக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும் கஷாயம்னு சொன்ன டிப்ரெஷன் ராகத்வேஷ பீஜம் சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கக்கூடியதெல்லாம் வெளிப்படுறது இல்லாட்டி அது என்ன இருக்குன்னே தெரியாது மந்த நிலை தேக்க நிலை மந்த நிலை விருப்பு வெறுப்புகள் அழுத்தமாக இருக்கின்ற நிலை அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அதை கொஞ்சமாக பொறுமையாக கொஞ்சம் நம்ம தியானத்தை நிறுத்தாமல் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஆத்மாவை நினைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அது இஷ்டம் இருக்காது நான் சுவாமி நான் பாராயணம் பண்ணேன் ஆனால் மனசு ஈடுபடவே இல்லை அப்படின்னா ஈடுபடாட்டாலும் பரவாயில்ல பாராயணம் சுவாமி மனசு ஈடுபடவே இல்லை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல சொன்ன அது மாத்திரம் சொல்கிறோம் இல்லையா சாப்பிட்ற போது சாப்பாட்டில் மனசே இல்லை ஏனோ தானோன்னு சாப்பிட்டேன்னு அதே மாதிரி ஏனோ தானும் தியானம் பண்ணிடு பரவார் ஏனோ தான ஒரு பிடிப்பே இல்லாமல் எப்படி சுவாமியை சாதனை பண்றதுன்னு பிடிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்லை இது ஒரு லெவல் இது ஒரு அந்த அந்த அதாவது போறதுக்கு நடுப்பு வருமா விக்ஷேபம் போயிடுது லயம் போயிடுது ஆனால் இது வந்து மாட்டின்னு இது வந்து முன்னேற்றத்தின் அறிகுறிங்கிறாங்க முன்னேற்றத்தின் அறிகுறி அதனாலதான் அந்தராலாவஸ்தான் போட்டார் அவர் ரெண்டுக்கும் நடுப்புற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு இதை விக்ஷேப லயத்துக்கு நடுப்புற அளவு கொண்டு வந்திருக்காரு சக்கஷாயம் விபர்ய நித்ரா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவார் பதஞ்சலி இந்த விற்பி வந்து பிரமாண விற்பி விகல்ப விற்பி விபரிய விற்பி நித்ரா விற்பி ஸ்மிருதி விற்பி இப்படின்லாம் சொல்லி பிரிப்பார் எனக்குன்னு அது விட முடியல மனசு அது ஒடிண்டே இருக்குது அந்த பதஞ்சலி யோகம் மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஒடிந்தே இருக்கு அது தனி டாபிக்காக போயிடுத்து பிரமாண விகல்பய விகல்ப விபரிய நித்ரா ஸ்மிருதயா சொல்லி விற்த்தி வந்து அதாவது பிரமாணத்தினால் கிடைச்ச விற்பி அப்புறம் அதனால் அதில் ஏற்பட்டிருக்கிற வேற்றுமைகள் சந்தேகங்கள் விகல்ப விற்த்தி விபரிய விற்த்தி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிற நித்ரா விர்த்தி தூக்கமும் ஒரு விற்த்தி தான் நித்ரா விர்த்தி அப்புறம் என்னெல்லாமோ ஞாபகத்தில் இந்த விற்த்தியை அஞ்சா பிரித்து எல்லாம் பேசுகிறாரு நிறைய பிரமாண விகல்பய விகல்ப விபரிய நித்ரா ஸ்மிருதயா அப்படி அதுக்கு ஒரு தனி சூத்திரமே இருக்கு எதுக்கு சொல்கிறேன் இதை பற்றி கவலைப்படாமல் தியானம் பண்ணணும் அப்புறம் அடுத்தது இன்னும் இன்னொரு ப்ராப்ளம் எல்லாம் சமாளிச்சுவிடுவோம் கடைசியில் மனசில் ஒரு சாந்தி வர ஆரம்பிச்சோம் வந்த உடனே என்ன இடுவோம்னா அதுக்காக ஏங்க ஆரம்பிச்சிடுவோம் என்ன பண்ணுவோம்னா அது வருவோம் வந்துடுமா வந்த உடனே என்ன ஆகும்னா ஆஹா என்ன ஆனந்தமா இருக்கு வருமானந்தமா இருக்கு யாரும் கிடைக்கும் அது வந்து சொன்ன உடனே அந்த பாட்டெல்லாம் வேற இருக்கா இந்த மாதிரி பாட்டெல்லாம் நல்லா இருக்கு பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடைக்குது ஐயோ அப்படின்னு சொல்றோமா சமாதி சும் இருக்கே எல்லாரும் அது அது கிடைக்கணும் அந்த சுகம் கிடைக்கணுங்கிறது நம்ம மறுக்கல ஆனா அந்த சுகம் கிடைச்சாதான் ஜெயிக்க முடியும் கிடைக்கலன்னா எப்படி ஜெயிக்கிறது தியானம் பண்ணணும் அந்த சுகம் வரணும் அந்த சுகத்தை நம்ம வெல்லணும் எப்படி புல வென்றோமோ அப்படி இந்த முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ஆத்மான அனுபவிக்க முடியாதுன்னு பல வகுப்புல சொல்லி இருக்கேன் ஆத்மானந்த அனுபவிக்க முடியாது அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன என் முகத்தை என்னுடைய ஒரிஜினல் முகத்தை நாம் பார்க்க முடியாது இல்லையா என்னைக்காவது நடக்குமா ஏதோ ஒரு யோக சக்தியில் நான் உடம்புக்குள்ளேருந்து கிளம்பிடுறேன்னு வச்சுப்போம் என்ன உடம்பு ஏதோ ஒரு யோகா பண்ணுறேன் யோகா பண்ணி உடம்புலேருந்து நான் அப்படியே கிளம்பி வெளியில் வரேன் வெளியில் வந்து நான் அடிக்கடி கண்ணாடியில் பார்த்துருக்கேன் என் ஃபோட்டோவை நிறைய பார்த்துருக்கேன்னா அந்த சஸ்காரம் வேறு இருக்குது என் ஃபோட்டோவை நான் பார்த்துருக்கேன் நிறைய தருவ கண்ணாடியில் என்ன பார்த்துருக்கேன் முழு கண்ணாடி நில பெரிய கண்ணாடியில் என்ன நான் நின்று பார்த்துருக்கேன் ஆகினால அந்த பார்த்ததுடைய இந்த சம்ஸ்காரம் இருக்குமா இருக்காத அந்த சம்ஸ்காரம் மனசுக்குள்ளே இருக்கு அப்புறம் வந்து கண்ணாடியில் பார்த்த சம்ஸ்காரம் ஃபோட்டோவில் பார்த்த சம்ஸ்காரம் இந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால யோகசக்தி வந்து கொடுத்தோம் வச்சுப்போம் கதை அழகான கதை என்ன பண்ணுறேன்னா இது உள்ளேருந்து நான் கிளம்பிட்டேன் கிளம்பி வெளியில் போயிட்டேன் வெளிய போய் அங்கிருந்து என் உடம்ப பாக்குறேன் அப்பவும் நான் வந்து அந்த முகத்தை முடியுமா அப்படியே வச்சு இங்க இருந்து வெளியில போன ஆள் தானே அதுக்கு ஒரு உடம்பு இருக்குன்னு வச்சுப்போம் எதுல இருந்து பார்த்தேன் கண்ணால பார்த்தேன்னா காதால பார்த்தேன் ஒண்ணும் இல்ல அது வெறும் எண்ணம் வெறும் ஸ்மிருதி தான் அது ஏற்கனவே இந்த சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க பார்த்து பார்த்து பழகி போன சம்ஸ்காரம் போட்டோவை பார்த்த சம்ஸ்காரம் கண்ணாடிய பார்த்த சம்ஸ்காரம் அது ஒரு கற்பனையை பண்ணிட்டு வெளியில போய் நின்று நான் எப்படி இருக்கேன் இப்போ அப்படின்னு பாக்கிறது அப்பவும் கூட அந்த இதுல இருந்து பார்க்கறத பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது எதுக்கு இவ்வளவு தலையை சுற்றுவாரு உங்களுக்கு அது புரியறதுக்காக சொல்லு இந்த முகத்தை ஒரு நானும் நானே பார்க்க முடியுமா பார்க்க முடியும் அப்படி உங்க ஒருத்தர் முகத்தையும் நீங்க பாத்துக்க முடியுமா கண்ணாடியில் பார்க்க முடியும் நேர பார்த்துக்க முடியுமா பார்த்துக்க வேண்டிய You should not, uh, you cannot, you need not. Maradurai, you should not see, you cannot see, you need not see. Why are you watching all of that? I don't know what I am behind. That's why, when I am living in Samadhi, I am going to study the Atmanandhattva, I am going to study the Atmanandhattva, I am going to study the Atmanandhattva, எனக்கு நினச்ச ஒரு பதார்த்தம் இல்லையா பிரமோ பிரியஹா ஆஹா சக்கர பொங்கல் பொங்கல் முந்திரி பெருமை பார்த்தியா சொல்றேன்னு பாரு முந்திரி பெருமை பகவானுக்கு வேறு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன என்னெல்லாம் சக்தி இருக்குது உடான பிரீத மானசா நான் இதெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணுறேன் அதை பார்த்த உடனே என்ன பிரியமே வசிரா அப்புறம் வந்து எனக்கு ஒரு தொண்டை குடுப்பியா மோதோ தட்சிண பக்ஷா அப்புறம் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரமோத பிரமோதா அப்புறம் என்ன ஆனந்தா இந்த ஆனந்தம் பிரதிபிம்பமாக பிம்பமாக நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இந்த ஆனந்த மீமாசை பண்ணியிருக்கோம் ஆனந்த மீமாசையில் விஷய சந்நிதியில் புண்ணியம் வேலை செய்கிற போது அந்தக்கரணம் அடங்கி அந்த கரணத்தில் ஆத்மானந்தம் பிரதிபிம்பிக்கிறது நாய் எலும்பு துண்டிலிருந்து ரத்தம் வருவதை அனுபவிப்பது போல ஒட்டகம் எலும் உள்ளு செடியை தன்னுடைய ரத்தத்தையே சுவைப்பது போல ஆத்மான நம்ம அந்த கரணத்தில் சமாதி நிலையில அப்படி சொல்லணும் இழுத்து அந்த சமாதி நிலையில அந்த நம்முடைய ஆனந்தத்தையே நாம் அதில் பார்க்கணும் அப்ப என்னாகும்னா இது என்னாகும்னா இது மாயையினுடைய உச்சகட்டம் மாயையினுடைய மகா உச்சகட்டம் இதுதான் என்னது இந்த சமாதி சுகம் ரசாஸ்வாத நிறைய பேருக்கு இது வரவே இல்லை ட்ரை பண்ணா தானே சமாதிக்கு எத்தனை தினம் அபியாசம் பண்ணிருப்போம் சமாதி பத்தி வாய் வழியை நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர சமாதிக்கு அபியாசம் பண்ணினோமா அபியாசம் பண்ணினாலவோ தெரியும் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் சமாதி நமக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அது தனி சமாதி தேவையில்லை என்ன நமக்கும் சோமேரித்தன நிறைய இருக்கு அதனால சமாதியும் வந்து மோட்சன் கிடையாது வேறு சொல்லிவிட்டாங்க என்னத்துக்கு அனாவசியமாக சமாதிக்கு ட்ரை பண்ணிட்டு உட்காண்டிருப்பானே அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் நம்ம இப்போ கவுடபாத காரியம் படித்தா தெரியும் சமாதியை பற்றி தெரியணும்னா எதுவுமே ஒரு விஷயம் தெரியணும்னா அதுக்கான பயிற்சி இல்லாமல் அபியாசம் இல்லாமல் அதை பற்றி பேச முடியுமா நினைக்க முடியுமா புரிஞ்சிக்க முடியுமா தேவைதான் ஆஹந்த நமக்கு அடிக்கடி அப்பப்பா அனுபவிக்கிறேன் நம்ம சமாதி சுகம் என்ன கொஞ்ச நேரம் இருக்கும் ஒருத்தர் எழுதியிருக்க நிர்விகல் நிமிஷம் முப்பத்தி அஞ்சு எப்படி கணக்கு போட்டார் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்க நிர்வீகல் இருபத்தி ஒன்பது நிமிஷம் முப்பத்தி அஞ்சு வினாடி இது யார் உடம்புல ஏதாவது சொருகினாங்களா அது எந்த ஒரு நிலை இருந்து இது நிர்விகல்பமாதினு அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது ஒன்றும் கண்டே பிடிக்க முடியல புரியவே இல்லை போயிட்டு போட்டோம் இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தா நமக்கு நிறைய ஜோக்கெல்லாம் வரும் அனாவசியமாக இந்த வேலையில் நான் இறங்கலை ஆ அந்த சுகம் இது எப்படி இருக்குது தெரியுமா இப்போ அந்தக்கரணத்தில் அனுபவிக்கிற சுகமெல்லாம் அது பிரதிபிம்பானந்தம்னு சொல்லிட்டோம் இல்லையா விஷயத்தை கொடுத்தாலும் சரி விஷயம் இல்லாமல் இருந்தாலும் சரி இப்போ வந்து நிறைய பணத்தை கொடுத்து பிரதிபிம்பானந்தத்தை அனுபவிச்சோம் வீட்டை கொடுத்து பங்களாவை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி குழந்தை விளைப்பித்து அவன்லாம் அமெரிக்காவுக்கு போய் அங்கேருந்து அவன் சம்பாதிச்சு அவன் சௌக்கியமாக இருந்து அவன் பே குழந்தைய பார்த்து அதனால் பிரதிபிம்பானந்தத்தை பார்த்து எல்லாம் பிரதிபிம்பானந்தம் தானே அப்புறம் கடைசியில் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு விட்டு பஜனை பாடி ஆன்மீகத்தில் போய் கடவுளை நினச்சி நினச்சி மனசை அமைதிப்படுத்தி அப்புறம் கடைசியில் அதுலேயும் பூர்ணத்துவம் இல்லைன்னு சொல்லி வேதாந்தத்துக்கு வந்து வேதாந்தத்தில் வந்து தத்துவமசி அகம்பிரம்மாஸ்மி இதெல்லாம் படித்து சரி இந்த அகம் பிரம்மாஸ்மி ஞான பலத்துக்காக வேண்டி நான் சமாதி அபியாசம் பண்ணுறேன் அப்போ எனக்கு விக்ஷேபம் வந்தது போச்சு லயம் வந்தது போச்சு கஷாயம் வந்தது போச்சு இப்போ எதில் மாட்டீங்கன்னா நல்ல ஆனந்தமாக இருக்கப்பா நான் ஆனந்தமாக இருந்தேன் அன்னைக்கு எனக்கு ஒரு சமாதி வந்தது பாரு அதுக்கப்புறம் அது வரல அது மாதிரி இன்னும் வாழ்க்கையில் வருமா தெரியல வந்ததே பார்க்கணும் அன்னைக்கு ஒரு சமாதி நான் சமாதியில் இருந்தேன் சமாதியை விட்ட பிறகு அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் ஆனந்தம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாமோம் இல்லை சமாதி ஆனந்தம் இப்போ இருக்குமா இல்லை தெரியல முகத்தை பார்த்தாலே ஆகிறதுனால இப்போ சமாதி ஆனந்தத்துக்கு இந்த ஆனந்தத்துக்கு வித்தியாசம் இருக்குது மறுபடியும் நான் சமாதித்துக்கு ட்ரை பண்ணுறேன் ஆக எனக்கு இந்த சமாதி எப்படி ஒரு அடிக்ஷன் இது சமாதி வந்து ஒரு அடிக்ஷன் சொல்கிறவே தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன சுவாமி தர்மமானதை போய் கூட அதிஷ்ட அது அடிக்ஷன்ங்கிறீங்களே இதுதான் வேதாந்தத்தினுடைய பெரிய மகிமை அதனால தான் அபய தரிசின் தயதரிசினா துர்தரிஷகா அதை சொல்கிறோமே விவேகானந்தர் கதையினர் கூட சொல்கிறவங்களே நீங்கள் இதை என்ன செய்து விட்டீர்கள் அது தொடரான உடனே தொட்டவுடனே அவர் எங்கேயோ போன உடனே எனக்கு எல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க குடும்பம் இருக்குங்க கத்துறாருங்க விவேகானந்தர் இருக்கா இல்லையா கதையில் சொல்லியிருக்கு என்னை என்ன செய்கிறீர்கள் அப்படி அப்புறம் கடைசியில் சாவியை வச்சுக்கிட்டாருங்கிறாங்க ஆனால் நீ வந்து நீ சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்புறம்தான் அந்த சாவியை நான் கொடுப்பேன் உனக்கு அப்படி சொல்லி எல்லாம் படிக்கிறோம் புஸ்தகத்தில் படிக்கிறோம் டச் பண்ணார் பண்ண உடனே அவருக்கு எங்கேயோ போயிட்டார் அப்படி சொல்கிறார் அப்புறம் பயந்து போயிட்டார் சமாதியை கண்டு பயந்து புத்தகத்தில் இருக்கு சமாதியில் அப்புறம் மறுபடியும் என்ன அந்த நிலைக்கு கொண்டு போங்கிறார் முடியாதுங்கிறார் முடியாது கொடுக்க முடியாது விட்டுட்டேன் நீங்களே சிந்திச்சு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம் இப்போ அடிக்கடி நமக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மோசமான ஒரு சுபாவம் என்னென்னா அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நிற்கிறது நின்று பார்க்கறது தலைமுடியை பிடித்திருப்பது அப்படி திருப்பது இப்படி ஒரு பார்த்துக்கிறது இப்படி ஒரு பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா நான் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு தெரியும் வீட்டில் எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லோரும் வீட்டில் தானே பிறந்து வளர்ந்து வந்திருக்கோம் அடிக்கடி ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அடிக்கடி திரும்ப பார்க்க இப்படி பார்க்க என்ன பார்த்தாலும் இருக்கிறது வந்து கேட்போம் அது அது சரியாக இருக்கா இல்லையா இங்கே தடவி அங்கே தடவி எல்லாம் பண்ணி அதை வந்து அதை பார்க்குறதுல ஒரு சுகம் இருக்குது நம்ம முகத்தை நம்ம கண்ணா கண்ணாடியில் நமக்கு பார்க்குறதுல ஒரு அடிக்ஷன் இருக்குது அதனால தான் திருப்பராயத்துறை எல்லாம் அதிகமாக கண்ணாடியே இருக்காது நீங்கள் எதாவது சரி பண்ணிட்டுனாலும் கூட முடியாது அவங்கவுங்க சின்னதாக உள்ளே ஒரு கண்ணாடி வச்சுருப்பான் அது அப்பப்போ பார்த்துருக்கணும் சரி பண்ணிடணும் கண்ணாடி வச்சிருந்தா அது கண்ணாடியை பார்க்கறது ஒரு தோஷம் அப்படி வச்சுருவோம் கண்ணாடியை பார்த்து கண்ணாடியில் நம்மளை பார்த்து ரசித்து ரசித்து ஆனந்தம் அனுபவிக்கிறது எப்படி ஒரு தோஷமாக சாஸ்திரத்தில் இப்போ நம்ம பார்க்குறோமோ அனுபவத்தில் தர்மத்துக்கு விரோதம்னு நினைக்கிறோமோ அதமாக அதை காட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக வச்சுக்கிறது சமாதியிலையும் உன்ன போய் அந்தக்கரண பிரதிபிம்பானந்தத்தை ரசிக்கிறதுக்கு அடிமையாக இருப்பார் சேம் என்ன சுவாமி அதை இதையும் உன்னாக்குறீங்களேன்னா நான் சொல்லலை சாஸ்திரன்னு சொல்றேன் கௌடபாதாச்சாரியர் சொல்றார் அந்த பிரதிபிம்பானந்தத்துக்கு நீ அடிமையாயிடாதே அது என்னதான் சமாதி சுகமா இருந்தாலும் அத்தியுதமான சுகமா இருந்தாலும் அந்த சுகத்துக்கு நீ அடிமையாயிடாதே நான் இன்னொன்னு சொல்றேன் யார் சொன்னாரும் ஞாபகம் இல்லை துரியாந்தர் சொன்னாரா இல்லை சிவாந்தர் சொன்னார் ஞாபகம் இல்லை சமாதிக்கு பிறகு ஞானம் தொடங்குகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இருக்கா இல்லையா சமாதிக்கு பிறகுதான் ஞானம் தொடங்குகிறது சமாதி வரைக்கும் ஞானம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கு பிரமாணம் இருக்கு ராமகிருஷ்ணன் இலக்கியங்கள்ல பார்க்கிறோம் நாம சமாதி வந்த பிறகுதான் ஞானமே தொடங்குகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் எதுக்கு சொல்கிறேன் அதுலேருந்து என்ன தெரியுது சமாதி ஞானம் இல்லைன்னு தெரிகிறது சமாதி மோக்ஷம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது சமாதியிலிருந்து தான் ஞானம் தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால் சமாதி வந்து மோக்ம் இல்லை ஞானம் இல்லைன்னு தெரியுது அது வந்து எந்த இடத்துல எந்த கான்டெக்டில் யாருக்கு எப்படி சொன்னதுன்னு நமக்கு தெரியல அதுவும் விசாரம் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு இதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது நான் ஒன்றும் பிளான் பண்ணலை என்னமோ தானா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது எப்போ படித்தது எல்லாம் படித்தது கேட்டது நான் ஆஸ்வாதையே சித்தம் நான் ஆஸ்வாதையே தான் சித்தம் ஆஸ்வாதையே சுகம் அந்த சுகத்தில் போய் மயங்கி போயிடாது அந்த சுகத்தை பொருட்படுத்த அது பாட்டுக்கு தானாக வந்துட்டு போட்டோம் அந்த சுகத்துக்கு மயங்கிடாது பிரதிபிம்பானந்தத்தில் மூழ்கி விடாது இருக்கு முகம் இருக்குங்கிற போரும் என் முகத்தை நான் பார்த்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அது புரியுறது ஆனந்தமான ஸ்வரூபம் எனக்கு அகம் ஸ்வரூப ஆனந்தி ஞானமே பர்யாப்தம் நது ஸ்வரூபானூந்தான ஆனந்த அனுபவம் வேண்டா எனக்கு இப்போ பாருவா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது ஞானம் அந்த ஞானம் வந்து எப்படிப்பட்ட ஞானம் நான் நான் வந்து ஆனந்த ரூபாக எனக்குள்ள ஆனந்தம் இல்லை எனக்கு வெளியிலே ஆனந்தம் இல்லை நானே ஆனந்தம் ஆனந்தமான நான் நான் வந்து ஆனந்தமே உருவானவன் ஆனந்தமே என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் என்னுடைய சத் என்னுடைய ஸ்வரூபம் சித் என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் என் ஸ்வரூபம் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் சதாபாசகா சிதாபாசா ஆனந்தாபாசஹா புரியுறதோ இது எல்லாமே ஆபாசம்தான் இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கற அனுர்த்த ஜட துக்க பதார்த்தங்கள்ல இருக்கிற எல்லாமே அந்த சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் ஆபாசம் சதாபாசகா சிதாபாசகா ஆனந்தாபாசகா இது ஏதோ இது வந்து இருக்கிற மாதிரி இருக்குது எது இந்த உடம்பு மனசு புத்தி இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது சதாபாசகா இது உணர்வுடையது மாதிரி இருக்குது அதனால இந்த சிதாபாசகா இதில் ஏதோ ஆனந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனந்தாபாஷா ஆனால் ஸ்வரூப்பம் வந்து சைத்தன்யம் தான் ஆனந்தம் சத்தே அயலனில் அச அயலனில் அசத்தாம் அசத்தானால் சாட்சியெங்கே இந்த பாட்டெல்லாம் மறந்துடக்கூடாது அக ஆனந்த ஸ்வரூபோகம் ஆகையினால நான் இந்த மனசில் ஆனந்த ஸ்வரூப்போகம்ங்கிற ஞானத்தினால ஏற்படுற அந்தக்கரண ஆனந்தத்துக்கும் நான் அடிமை கிடையாது நான் தியானம் பண்ணி அகம் ஆனந்தோகம் ஆனந்தோகங்கிற அந்த எண்ணத்தில் தியானம் பண்ணுறேன் அதனால மனசில் எனக்கு என்ன ஆகுறது மனசு ரொம்ப அமைதியாக இருக்கு அதனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அந்த ஆனந்தத்துக்கு நான் அடிமை கிடையாது அப்படி இருந்தால் தான் அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள் நிசங்கஹா தத்த நிசங்கா அந்த சமாதி சுகத்தில் நீ அட்டாச்சாக இருக்காதே அடிமையாகி விடாதே நிசங்கஹா பிரஜையாபவே அன்டிஸ்டர் இங்கிலீஷ்ல சொன்னியை தம வசம் நே அந்த சமாதியில் எப்படி இருக்குன்னா நிஷலம் எந்த விதமான இடையூறு இல்லை விக்ஷேபம் ரசாஸ்வாதத்தையும் விட்டுட்டேன் அதாவது சுகத்தை அந்த சமாதி சுகத்தையும் விட்டுட்டேன் நிஷலம் அது தானாக இருக்கு சுகம் தானா அந்த கருத்தில் வந்து போயின்னு அது எத்தனை நேரம் இருக்குமோ தெரியாது இருந்துட்டு போட்டோம் நான் எப்போவுமே ஆனந்தமாக தான் இருந்தேன் ஆனந்தமாக தான் இருக்கேன் ஆனந்தமாக தான் இருக்க போறேன் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வில் பி சொல்றாங்க இல்லையா அது அப்படி இல்லை அந்த சம அந்த கரணத்தில் இருக்கிறது என்னன்னா ஆனந்தம் இல்லாமல் இருந்தது ஆனந்தம் வந்திருக்கிறது ஆனந்தம் போனாலும் போகும் ஆனால் என் சொரூபானந்தம் தோன்றவும் இல்லை வரவும் இல்லை போக போகிறதும் இல்லை போக்குவரவற்ற பேர் என்பவே நான் உள்ளத்தில் நுகரப்படும் இன்பம் போக்கு வரவுடைய சிறு இன்பமே சமாதி சுகத்தையே சிறு சுகம்னு சொல்லிவிட்டா மற்ற சுகம் எல்லாம் என்ன எந்த மூளைக்கு சமாதி சுகத்தையே அல்ப சுகம்னு சொல்றோம் இந்த இடத்துல பூர்ண சுகம் இல்லை ஆக பிரம்ம சுகம் ஒரு நாளும் வரல இருக்கல போக போகிறதுன்னு அந்த கரணத்தில் அனுபவிக்கிற சுகம் வருகிறது இருக்கிறது போகிறது கொஞ்சம் நமக்கு ரொம்ப நாள் பயிற்சி பண்றதுனால கூடலாமே அதிகமா இருக்கலாம் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கலாம் அப்புறம் சாப்பிடணுமே காரியம் அதுக்கப்புறம் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிட்டு பயனையும் உட்கார்ந்துருவோம் யோகி இன்ஜீத சதத்தம் எப்பவும் அதில் உட்கார்ந்துடணும் அதுதான் அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடும்னா நம்மளை அறியாமல் அதுக்கும் அடியும் காலம் பாருங்களேன் நீ சமாதியும் பழகணும் ஞான பலமும் அடையணும் அதே சமயம் அதுல இருக்கிற ஆனந்தத்துக்கும் நீ அடிமையாடு ரொம்ப ஆழந்தான் அத்வைத்தம் இப்படிதான் இதுதான் அத்வைத்த மகிமா அஹோ மகிமா அத்வைத மகிமா அப்புறம் என்னென்னா நிஸ்ஸங்கா பிரஜையா பவே பிரஜா பவேதுன்னா என்ன அர்த்தம் இந்த ஞானத்தோட மாத்திரை இரு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபாங்கிற ஞானத்தோட இரு அந்த ஞானம்தான் முக்கியமே தவிர ஆஸ்வாதம் முக்கியம் அந்த சுக ராகம் வேண்டாம் அந்த ஞானம் முக்கியம் அது ஒரு அது வந்து ஒரு சட்டில் டைவர்ஷன் அதிசூக்ஷமாக உண்மை வழி தசை திருப்படும் ஆயிரம் அது விக்ரமா சொல்லிட்டார் பரவனே ரசாஸ்வாதத்தை தியானத்துக்கு விக்ரமா சொல்லிட்டார் ஞான நிஷ்டைக்கு விக்ரமா சொல்லிவிட்டார் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் நிச்சலம் நிஷலம் மனஹான்னு அர்த்தம் நிஷலம் மனஹா நிஷரத்து நிஷ்சரத்துனா என்ன அர்த்தம் விஷயங்களை நோக்கி சஞ்சரிக்கிறதில்லை மனலம்னத்து நஸ்பீன தது அவி பரிக்கல் அரியாமையினால் ஏற்படுறது அந்த சுகம் அவித்தல் மிவா இவ்வளவு விபாவையே தோப்பி சுகரா நகிரு சுகராகாண்டிவா் அதிலிருந்து விடுபட்ட அந்த சித்தமானது நல நலஸ்வாவம் நலஸ்வாவம் சன் நலத்து ோமல் நித்தம் தோ நியம அப்படியே கீதையோட் பிண்ட் எச்சர்த்தி அந்த ஸ்லோகத்தை கோட் பிண்ட்ற நியமிய உத்த உன்னது வைராசின ஆத்மே குறிய ஆத்மஸ்ஸம் மன கிச்சிதான் ஒரு வார்த்தை பிரயத்தனத்தா விடாம பிரயத்தனம் அந்த சமாதி சுகத்தையும் சமாதி சுகத்தையும் உறுதியாக இருப்பாயாக ஞானத்தில் சமாதியில இருந்தாலும் ஞானத்தில உறுதியா இருக்கணும் சமாதியில இல்லைன்னாலும் ஞானத்தில உறுதியா இருக்கணும் ஞானத்தில உறுதியா இருக்கிறதுக்கு சமாதி துணை பொரியணும் அது சககாரி அது சாத்தியமல்ல அது சாதனம் யோகிகளுக்கு சமாதி சாத்தியம் வேதாந்திகளுக்கு சமாதி சாதனம் வேதாந்திகளுக்கு சமாதி சாதனமாக இருக்கிறது யோகிகளுக்கு அது சாத்தியமாக இருக்கிறது ஏகீ குறியா கருத்துறைவு செய்கிறார் படிக்கலாம் அனிங்க நமநாபாசம் நிஷ்பன்ன यदा यदा ிபநத்தியத்தை சமா பிரயோஜனத்தை சொல்றா சித்தம் எப்பொழுது சித்தமானது உறங்குவதில் ஒடுங்குறதில்லை உறங்குவதில்லையோ சமபிராப்த சித்தம் சித்த ஸ்வரூபம் ஒரு டிப்பனிதார் வித்யானந்தகிரி சமபிராப்த சித்த ஸ்வரூபம் சமபிராப்தம் சிக்காம இருக்கிற இந்த சித்தம் லயமோ விக்ஷேபமோ கஷாயமோ ரசாஸ்வாதமோ சித்தம் எப்பொழுது இந்த மனம் இந்த சித்தமானது அலைபாயாமல் இருக்கின்றதோ ரெண்டுதான் ரொம்ப அதிகமா சொல்ற லய விஷேபம் கஷாய ரசாஸ்வாதத்தை திரும்ப சொல்லல நம்ம சேர்த்துக்கணும் சக்காரம் போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து இதுலாம் விடுபட்டு விக்ஷிப்பதே அப்ப என்ன தற்பொழுது எப்பொழுது சித்தமானது லயம் அடைவதில்லையோ எப்பொழுது சித்தமானது அலை எப்பொழுது சித்தமானது தேக்க இல்லாமல் தேக்க இல்லாமல் இருக்கிறதோ எப்பொழுது சித்தமானது சமாதி சுகத்தையும் சார்ந்திருப்பதில்லையோ அப்பொழுது ததா அப்பொழுது அந்த மனம் பிரம்மனாக ஆகிவிடுகிறது ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் மனசு மித்யா பிரம்மனாக ஆகிவிடுகிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்பவே அதை சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சமந்ததா முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் அதுவே பிரம்மன் ஆயிடுறதுன்னு படித்தோம் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் குடம் மண் உதாரணம் தங்கம் நகை உதாரணம் எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன் தத்து மனஹி தத்து சித்தம் ரெண்டும் ஒன்று தித்தம் ஆகிவிடுகிறது எப்படிப்பட்ட பிரம்மனாக ஆகிவிடுகிறது அநாபாசம் அனிங்கனம் அனிங்கனம்னா என்னர்த்தம் அசையாது அசையாது அனிங்கனம் அனிங்கனா அச்சலம் இங்கனம்னா आशयရது 네ங்கதே 소ப마스므타 গীเตல வந்து சொல்றுக எப்படி காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது Yatha deepo nibatastah nengate sopamasmruta yogino yata cittasya yinjato yogamatmanah atmanah yogam yinjatah yoginaha yata citta yata cittasya yoginaha அவருடைய தியானம் பண்றது காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்டது யோகியினுடைய தியானத்திற்கு உபமானமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னார் அது அசையாம அதனால அதுதான் அனிங்கனம் அனாபாசம் அனாபாசம் ஆபாசம்னா என்ன அர்த்தம் கேட்டால் விஷயா காரமாக பரிணமிக்கிறது உலக விஷயத்தை நினைக்கிறது ஏதாவது அதை இனி ஒரு விஷயம் உலக விஷயம் அரசியல் விஷயம் ஆயிட்டு இருக்கேன் சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்திதம் படித்தோம் அனாபாசம்னா என்னர்த்தம்னா என்ன அர்த்தம் ஆபாசமான விஷயங்கள் ஆபாசம்னா என்ன விஷயங்கள் அது சகுண பிரம்மனாக இருந்தாலும் இங்கே ஆபாசம்தான் ஞாபகம் சகுண பிரம்மன் சமாதி ஆனந்தம் எல்லாமே ஆபாசம்தான் ஆபாசம்னா என்ன போலின்னு அர்த்தம் ஆபாசங்கிற வார்த்தைக்கு போலி ஆபாஷத்தே அது மாதிரி இருக்குது சம்ஸ்கிருத தமிழில் வந்து சிதாபாசனுக்கு என்ன பேர் தெரியுமோ கோயிலூர் மடத்தில் அத்வைத வேதா இந்த வேதாந்த புஸ்தகத்தில் சித்து போலி அப்படின்னா பேர் இருக்குது சித்துப்போலி போலி இல்லை சித்து போலி ஏன்னா அப்படி ஒரு போலி இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு கேள்வாங்க சித்து அது போலி சித்து உண்மையான சித்து இல்லை அது சித்து அது போல போல் இருப்பது போலி ஞாபகம் வச்சுருக்கோம் அது போல இருக்கு ஆனால் அது அது இல்லை போல் இருப்பது போலி இங்கிலீஷ் போல இல்லை இல்லை போல் இருப்பது போலி அது போல இருக்குது ஆனால் அது இல்லை இது வந்து இருக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் இல்லைங்கிறவங்க இல்லையா இந்த நாம ரூபத்தை விசாரம் பண்ணினா அங்கே வந்து நகை இருக்கிற மாதிரி இருக்குது நகை இருப்பது போல் இருக்கிறது ஆனால் நகைங்கிற நாமமும் ரூபமும் போலி இல்லாதது தங்கம் தான் சத்தியம் மாதிரி அனாபாசம்னா என்ன அர்த்தம் சர்வத் பிரம்ம தரிசனம் எங்குமே விஷய தரிசனம் இல்லை அஜம் அனித்ரம் அனாமகம் அஸ்வப்னம் அனாமகம் அரூபகம் சக்தி அனாபாசம் அனாபாசம் பிரம்ம நிஷ்பன்ன பிரம்மன் அது அது மயமாடுறது இந்த மனசு சித்தம் அது மயம் என்ன அர்த்தம் அதேதான் இந்த பதஞ்சலி சொன்ன மாதிரி ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யமி சமாதி மனம் அதோட ஒன்றி போயிடுறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஆனால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன துவைதம் அத்வைதமாக ஆயிடுச்சா துவைதம் வந்து அத்வைதத்தோடு இறங்கற கலந்து விட்டது அப்படிலாம் இல்லை அதாவது துவைத்தம் அத்வைத்திற்கு வேறாக இல்லாத உண்மையை உணர்ந்து அடங்கிவிட்டது ஒரு வார்த்தைக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டும் உபதேசாதயம் வாத உபாய சோபதாராய உபதேசத்துக்காக இப்படி சொல்றோம் ஆக மனம் என்ன ஆயிடுச்சு சொன்னோம் இல்லையா இந்த இந்த நகை தங்கமாகிவிட்டது என்ன அர்த்தம் நகை பொய் என்று புரிந்து கொள்ளப்பட்டது நகை என்ற சொல்லுக்கும் நகை என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை தங்கம் என்ற சொல்லை தவிர அங்கே சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று ஒரு சொல் பொருளற்ற சொல் மற்றொரு சொல் பொருளுடைய சொல் அதே மாதிரி நாமரூபாத்மகம் ஜகத்துங்கிறது ஒரு சொல் பிரம்மங்கிறது ஒரு சொல் ஆனால் இருக்கிற பொருள் எத்தனைன்னா பிரம்மைவ சத்யம் அஜாதி பிரம்மைவ சத்யம் கது இப்படி படிச்சுக்கணும் எதா சித்தம் நீயத்தை புன விஷிப்பதே புனா ந கஷாயம் அனுபவத்தி புனா நசாஸ்வாதம் பதி பிரவேலோவே தங்கயோ பார்த்தோம் இங்க இருந்தவங்க போறோம் இல்ல இன்னொரு இடத்துல பிரம்ம சம்பத்யே படிக்கலாம் முடிக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டாம் ஸ்லோகத்தில் கன்க்ளூட் பண்றார் நாமளும் பக்தியோட முடிப்போம் ச நிர்வாணம் அகத்தியம் சுகமுத்தமம் அஜமஜேனக் परिचक्षते परिचक्षते सुखमुत्तमं ச்சேம்ாந்தம்னணம் அமு அஜமேனேயம் பரிச்சத்தை ார்தோக்தம் பரமார்த்த சுகம் ஆத்மசத்தியானுபோத லக்ஷணம் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுறார் இந்த சுகம் இருக்கே பரமார்த்த ஆத்ம சத்திய அனுபோத லக்ஷணம் ஆத்மா சத்தியங்கிறத சாஸ்திரம் ஆச்சாரியன் மூலமாக தெரிஞ்சு கொண்டிருக்கிற அகமேவ சுகம் இது ஞானம் நான் சுகத்தை எங்கே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியிலிருந்து நான் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை உள்ளேருந்து அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை அகமேவ சுகம் சுகமேவ அகமேவ சுகம் சுகமேவ அகமேவ ஆனந்த ஆனந்தமேவா என்னையே நான் கூறு போட்டு ஆனந்தத்தை அனுபவிக்க விரும்பல் அனுபவிக்கிற சு என்னது பாரு அது ஆப்ஜெக்டிஃபை பண்ற சுகம் இது ஆப்செக்டிஃபை பண்ண முடியாத சுகம் அபிஷய சுகம் ஒரு வார்த்தைக்காக இந்த வாக்கியத்தை போடுறேன் அபிஷய சுகம்ங்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் பாஹ்ய விஷய சுகம் ஆந்தர விஷய சுகம் பிரம்ம அபிஷய சுகம் அதாவது விஷய சுகம் என்ன சொல்லணும் அனுபவிக்கப்படும் இன்பம் புறப்பொருளின் துணை இல்லாமல் அனுபவிக்கப்படும் உள்ளே அனுபவிக்கப்படும் இன்பம் புறப்பொருள்களின் சூழ்நிலை புறப்பொருள்கள் எதனுடைய துணையும் இல்லாமல் உள்ளத்தின் உள்ளே அனுபவிக்கப்படும் இன்பம் அது பரம்பொருளை நினைப்பதால் ஏற்படும் இன்பமானாலும் சரி அனுபவிக்கப்படும் இன்பம் அது எவ்வளவு உயர்ந்த இன்பமாக இருந்தாலும் அந்த இன்பம் மிகம் இல்லை ஆக இவ்வளவு சொல்லி இதுதான் சுகம்னா என்ன ஆத்ம சுகம் என்னது நாயினுடைய வாயில் இருக்கிற ரத்தம் ஸ்வஸ்தம் எலும்பிலிருந்து ரத்தம் வர்றதுன்னு நினச்சி எலும்பை கடித்து வர்ற சுகம் இருக்கே அது என்ன சொல்கிறது அது பரஸ்தம் சுகம் எவ்வளோ சட்டிலாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூக்ஷமாக இருக்கும்போது அதிசூக்ஷமாக இருக்கும் இந்த சுகம் ஆனால் நம்ம வந்து அதுக்கு தான் எத்தனோ பேர் இன்னும் வரலையேங்கிறாங்க அதனால என்னென்ன சுகத்துக்கு இயங்கிறதே நிறுத்திடும் எந்த சுகமாக இருந்தாலும் நானே சுகமாக இருக்கிற போது நான் என்னத்துக்கு சுகத்துக்கு இயங்கணும் அதனால தானே போட்டிருக்கேன் ஆனந்தமாக இருங்கள் நீ என்னைக்குமே ஆனந்தம் தான் நீ அழற போதும் ஆனந்தம் தான் ஆனந்த அகம் பிளஸ் அந்தமி ஏதா புரியுதுதா எதுனா ஒரே முரண்பாட்டின் மொத்த வடிவமா இருக்கு அப்படி இல்ல ஒரு தோணும் என்னுடைய ஸ்வரூபம் என்னது ஆனந்தம் என் மனசுல என்ன இருக்கு அப்பப்ப சுகம் வந்துட்டு போறது அப்பப்ப துக்கம் வந்துட்டு போறது அது சாஸ்திரத்துல என்ன சொல்லி அது துக்க ஸ்வரூபம் அனுர்த்த ஜட துக்கத்துல சேர்ந்தது தானே அதுவும் துக்கத்துல சுகம் அனுபவிக்கிறோமே தவிர சுகத்திலேயா துக்கம் அனுபவிக்கிறோம் சுகம் வர்றது துக்கம்னா என்ன அந்த கரணமே அந்த துக்கத்துல அப்பப்போ சுகம் வர்ற மாதிரி சுக ஆபாசாக ஆனால் அது பூர்ணமா நம்ம என்ன பண்றோம் அந்த சுகத்துக்கே ஏங்கோ ஏங்கோ ஏங்கோன்னு ஏங்குறோம் அதனாலதான் பஞ்சதசீக்காரர் வித்யானந்தே பிரம்மானந்த இப்போ கிளாஸ்ல அனுபவிக்கிறோம் இப்போ இந்த விஷயம் புரியுது அதுல ஆஹாப்பா என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் இந்த கிளாஸ் தேட வேண்டியது நிறுத்திவிடும் எங்கேயும் புறத்திலும் தேடுவதில்லை அகத்திலும் தேடுவதில்லை புறத்திலும் இன்பத்தை தேடாமல் இருப்பது தர்மத்தின் போதனை அகத்திலும் இன்பத்தை தேடாதே என்பது தத்துவ ஞானத்தின் உபதேசம் இடாது பகிர்யோகத்திலும் இன்பத்தை தேடாது ஒரு மாதிரி அந்த இன்பத்தை தேடாது இன்பமே நீ நீ இன்பம் இதுக்கு நீ அந்தயோகம் பண்ணாதான் புரியும் நீ அந்தயோகம் பண்ணாம நீயே இன்பம் இன்பமே நீனு புரியாது புரிஞ்சதுக்கு பிறகு அந்தரயோகம் வேணுமானுதான் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம் நாம ஒரு வீட்டுக்கு போகிறோம் நம்ம ஏதோ ஒரு காரியமாக போகிறோம் ஒரு வீட்டுக்குன்னு வச்சுக்கோம் நம்ம பழக்கம் சொல்கிறேன் ஊர்களில் இதெல்லாம் உண்டு பழக்கத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் போகிற போது நம்ம ஏதோ ஒரு காரியமாக போகிறோம்னு வச்சுக்கோம் நம்ம போன உடனே அந்த வீட்டில் அந்த காரியம் வந்து கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிடும் நமக்கு அந்த வீட்டில் அந்த காரியம் வந்து கொஞ்ச நேரத்தில் நமக்கு நம்ம போன காரியம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கதை பேசி அரட்டை அடித்து வருவோமா மாட்டோமா அதெல்லாம் பண்ணிவிட்டுதானே வரும் அதில் நமக்கு நம்ம பயன்படுத்தின நேரம் என்ன பயன்படுத்தாதது என்ன அது மாதிரி விஷயம் புரிஞ்சாச்சு அதுக்கப்புறமா அந்தரயோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க நான் எதோட எக்ஸாம்பிளை சேர்க்குறேங்கிறத பார்த்துங்க அந்தர்யோகத்தினுடைய பிரயோஜனம் கிடைச்ச பிறகும் அந்தர்யோகம் பண்ணுறது எதுக்காக கொஞ்சம் நேரம் பொழுத போக்குறதுக்கு பகிர்யோகம் பண்ண போகிறதில்ல ஒரு நாளும் ஜென்மத்திலையும் பகிர்யோகத்துக்கு போக வேண்டாம் அதர்மாச்சரணம் நெய்வ பவத் எப்படி இருக்கு பாருங்க எங்கே கொண்டு போய் இனிமேல் இதுக்கு மேலே ஃபைனல் எதாவது இருக்குமோ இருக்கிறதுக்கு எதாவது சான்ஸ் இருக்கா வாய்ப்பே இல்லையே ீட உபனத்து ஏன் சொல்றது ஒப்பிடுக்கு பாருந்த அந்தாரா அந்த அந்த சுகோந்தரமாக தோதிரேய அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சுக அந்த இடத்துல அந்தசப்தத்துக்கு ஆத்மான ஆத்மே சுகம் பிரகாசகம் சர்வம் ஆத்மை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் அஞ்சாவது அத்தியாயத்தில் முடிக்கிற போது நான் நினைக்கிறேன் இது வந்து இருபத்தி எட்டு ஏழு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சோ என்ன இருபத்தஞ்சோ இருபத்தி நாலோ ஸ்லோகம் வச்சுங்க இருபத்தி நாலா பாருங்கள் நான் இங்க கீழே இருந்து போவேன் எப்பவுமே இந்த கடைசி ஸ்லோகம் என்ன அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன இப்படிலாம் மகிண்டு போகுது ஆ இருவத் அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி நாலா ஸ்லோகம் அஸ்வஸ்தம் சாந்தம் கேட்க வேண்டாம் அமைதிப்பட்ட அமைதி ஒரு நாளும் அசாந்திய பார்க்காத சாந்தம் இது வாழ்க்கையில் மனசுதான் அசாந்தியை பார்த்திருக்கும் சாந்தமான பிரம்மன் ஒரு நாளாவது அசாந்தி அனுபவிச்சிருக்குமோ அது நித்திய சாந்த ஸ்வரூப்பாக அநித்தியசாந்தமாக இருப்பது அந்த ஆத்மா நித்தியசாந்தா சாந்தம் ச நிர்வாணம் நிர்வாணத்தோடு கூடியது நிர்வாணம்னா என்ன நிர்வாணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது விளக்கில் இருக்கிற அக்னி இருக்கு நம்ம வந்து தீக்குச்சியை உரசறோம் உரசன உடனே அக்னி வருது ஜுவாலை வருது அதை விளக்கில் ஏத்துறோம் அது ஒரு பொருளா இல்லையா ஒளிப்பொருள் அது ஒரு வஸ்து அது ஆனால் அதை அணைச்ச உடனே அக்னி எங்கே போகிறது எங்க போகிறது அக்னி எங்கிருந்து வந்ததும் அங்கே போச்சுன்னா எங்கிருந்து வந்ததும் எங்க போச்சு அக்னி எங்கே இருக்கு இன்னொரு உதாரணம் கட்டாகாசம் கடம் உடஞ்சதுன்னா அந்த கட்டாகாசம் எங்கே போய் இல்லையமாகும் அது மாதிரி ச நிர்வாணம்னா என்ன அர்த்தம்னா எப்படி கட்டாகாசம் மகாகாசத்தில் எப்பவுமே லயமாக இருக்கோ அப்படி இவனுக்கு பரிபூர்ணமாக அபிமானமெல்லாம் போய் தான் தானாகவே ஆயிடும் நிகதா வானம் நிர்வாணம் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க போக்கு வரவு அற்ற நிலை மனசோட சம்பந்தம் வைக்க மனசை விட்டு ஓட அதெல்லாம் கிடையாது இவை எப்பவும் இருக்கான் சாந்தமா இருக்கான் அந்த ஸ்ருதி எப்பவும் இருக்கு ஆயாராம் கயாராம் இது வந்துட்டு போறதே தவிர இவன் போறதும் இல்லைங்கிற உண்மையை உணர்றான் உள்ளம் தோன்றுகிறது உறக்கத்தில் ஒடுங்குகிறது கனவிலே பல காட்சிகளை காட்டுகிறது நனவிலே பல்வேறு தோற்றங்களையும் கற்பனங்களையும் கற்பனைகளையும் உருவாக்கிக் கொண்டு இன்ப துன்பங்களிலே உழலுகிறது அதுக்கு நமக்கு ஒன்னும் சம்பந்தமே இல்லை நிர்வாணம் பரிபூர்ணமாக விடுதலை பெற்று விட்டான் உள்ளத்திலிருந்து என்ன மனசுல இருக்கிற சுகத்தையே வேண்டாம் என்ன அர்த்தம் அது புரிஞ்சுடாச்சு ஆக நிர்வாணம் நிர்வாணம்னா நிர்வத்திகி சங்கராச்சாரர் கைவல்யம் ரொம்ப அழகான வார்த்தை கேவல பாவங்கிற பரிபூர்ண அபிமான ரகிதா இத்தியர்த்த நிர்வாணம் தான் என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட அணு மாத்திரமப்பி அபிமானம் இல்லை துளி கூட இல்லை சொல்றோம் இல்லையா மருந்துக்கு கூட என்ன ஒன்று கைவல்யம் எதையும் சார்ந்திராத நிலை சார்பு உணர்ந்து சார்பு கெடு கெட ஒழுகிய நிலை மற்றழித்து சாரதரா சார்தரும் நோய் சார்தரும் நோய் சார்தரா பெருநிலை தமிழ்ல அப்படிலாம் பெருநிலை கிளை எல்லாம் போடணும் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் அப்போ திரும்ப அந்த நிலை இன்னைக்கு ஒரு மூணு பழைய ஆரம்பிச்சுருவான் நீ தான் அதுவே நீ அது நிர்வாணம் அப்புறம் என்னது அகத்தியம் அகத்தியம் அப்படின்னா என்ன வார்த்தையால சொல்ல முடியாது உத்தமம் சுகம்வாதமும்மாதிப சுகமே வாஸ்தவ சுகம் நான் எந்த சுகத்துக்கும் அடிமையாக மாட்டேன் அப்படிங்கிற ஞானத்தினால ஏற்படுற சுகமும் உத்தம சுகம் ஆனா ஸ்வரூப சுகமே உத்தம சுகம் அதனால இங்க சொல்றம் உத்தமம் சுகம் பிரசாந்த மனசம் யோகினம் சுகம் உத்தமம் எப்படி பாருங்க கனெக்ட் ஆகுது பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் ம்மம்ிசம்ஜசம் பிராந்த மனசம் தமோகுண வர்ஜிதம் ரஜோகுண வர்ஜிதம் சத்துவத்தின் ஆழம் உத்தமம் சுகம் உபைத்தின் சுகம் இவனை தேடி ஓடி வருதான் கிருஷ்ணர் அப்படி சொன்னார் உபையே தி ஞானி சுகத்தை தேடி போலயா சுகம் இவளை தேடி ஓடி வருதான் உத்தமம் சுகம் உபை தி சுகம் பிரம்மனாகவே ஆயிட்டான் அப்பேற்பட்ட சுகம் அப்படி சொல்றார் இது அகத்தியம் இத வார்த்தையால சொல்ல முடியாதப்பா நீ இத புரிஞ்சுண்டு அனுபவிச்சாத்தான் இது உனக்கு தெரியும் அனுபவிச்சாதான் ஜாக்கிரதையா புரிஞ்சு இதெல்லாம் படிச்சுட்டு சொல்றது படிக்காம கதை விடுற சுகம் இல்லை விஷயத்தை புரிய வச்சுட்டு சொல்றது இனிமே சொல்லு பார்ப்போம் அகத்தியம் சுகம் வார்த்தைகளுக்கு எட்டாத சுகம் அதான் சொல்ற சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய்த்திக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாது முன்னிலை ஏதும் இல்லாது முன்னிலை ஏதும் இல்லாது சுகமுற்றச் செய்தே என்னை பற்றி உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வது உன் உளம் கண்டது எல்லாம் தள்ளன சொல்லி என் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார் இதெல்லாம் என்ன சொல்றது இந்த பாட்டை மேலும் நாளை பார்ப்போம் நாளை முடிவு செய்தோம் நிறைவுரை ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவினே யோமவத்யாப்த தேகாஜ தட்சிணாமூர்த்தஜே நமயனேஜனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோ உதவி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாதிகி ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கி சத்குருநாசஸ்வாமிக்கு